ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மீ ஸ்ரீகுரவே நம மெய்யன்பர்களே அதி காலை வேளை ஆன்மீக சாதகனுக்கு தியானத்திற்கு அனுகூலமாக அமைந்திருக்கிறது சகாம உபாசகன் நிஷ்காம உபாசகன் முமுக்ஷு நிதித்தியாசக்கன் அனைவருக்கும் இக்காலைப்பொழுது இயல்பாகவே மன அமைதியோடு இருப்பதால் தியானத்திற்கு மிகவும் அனுகூலமாக அமைகிறது மனதில் ஆழ்ந்த அமைதியை நன்கு உணர்வோமாக அமைதியை மட்டும் கவனிப்பது ஒரு வகை தியானமாகும் மனதின் அமைதியை மட்டும் சாட்சியாக பார்ப்பது ஒருவகை தியானமாகும் சஞ்சலமில்லாத மனம் எதையும் சிந்திக்காத மனம் அடங்கிய மனம் அமைதியான மனம் அமைதியான மனதில் மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக இஷ்டமூர்த்தியை தியானித்து பழக வேண்டும் இஷ்டமூர்த்திக்கு மனதால் வழிபாடு செய்வது இஷ்டமூர்த்தியை தியானிப்பதற்கு எளிய வழிமுறையாகும் மானச பூஜை மனதில் இஷ்டமூர்த்திக்கு எளிமையாக பூஜை செய்வது மன ஒருமுகப்பாட்டை வளர்ப்பதற்கு முதல் படியாகும் இஷ்டமூர்த்தியை மனதினுள் ஆழ்ந்து எண்ணி அவருக்கு எளிமையான முறையில் பூஜைகள் செய்வதாக பாவிப்போமாக இயற்கையின் அழகு ததும்பும் ஒரு சூழ்நிலையில் பரந்த புல்வெளியிலோ அல்லது ஒரு மரத்தின் அடியிலோ நமது இஷ்டமூர்த்தி எளிமையாக எழுந்தருளியிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளலாம் அவரை மலர்களை பாதத்தில் சமர்ப்பித்து வணங்குவதாகவும் அவரை வலம் வந்து நன்கு பணிந்து வணங்குவதாகவும் பாவனை செய்யலாம் அவருடைய திருவுருவத்தை கண்குளிர காண்பதாக மனக்கண்ணில் காணலாம் கற்பனை வளத்திற்கு ஏற்ப மானச பூஜை சிறந்த பயனை தரும் அழகிய மலை உச்சியில் அல்லது பூந்தோட்டத்தில் அல்லது புல்வெளியில் அல்லது கடற்கரையில் இவ்வாறு இயற்கை எழில் ததும்பும் இடத்தில் நமது இஷ்டமூர்த்தி எழுந்தருளி இருப்பதாக பாவனை செய்து கொள்ளலாம் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூஜை கொள்ள வாராய் பராபரமே தாய்மானவருடைய பாடலை நினைவு கூறலாம் ஓ மனமே இவ்வாறு எண்ணி இஷ்ட தெய்வத்தின் திருவுருவத்தை தியானிப்பாயாக என்று மனதிற்கு கட்டளையிட வேண்டும் ஓ மனமே இஷ்ட தெய்வத்தின் திருவுருவை உற்று ஆழ்ந்து நோக்குவாயாக திருவடியிலிருந்து திருமுடி வரை இஷ்டமூர்த்தி திருவுருவத்தின் உடல் உறுப்புகளை நன்கு உற்று நோக்குவாயாக பாதாதி கேசம் கேசாதி பாதம் பேரன்புடன் பக்தி உணர்வோடு தரிசனம் செய்வாயாக எனது இஷ்டமூர்த்தி இவ்வுலகனைத்தையும் படைத்து காத்து அருள் புரிபவர் உயிராகிய எனக்கும் மனித உடலை கொடுத்து காத்து தன்னை வணங்குவதற்கு அருள் புரிகின்றார் இஷ்டமூர்த்தியின் அடிமை நான் இஷ்ட தெய்வத்தின் திருவுருவம் என்னை வழி நடத்துக எனக்கு இஷ்ட தெய்வம் அருள் புரிவதை உணருகிறேன் இஷ்ட தெய்வத்தின் திருவுருவத்தை எப்பொழுதும் ஆழ்மனத்தில் நிலை நிறுத்துகிறேன் அவர் எல்லாம் வல்லவர் அனைத்து அறிவையும் அருளுபவர் சர்வஜர் சர்வசக்திமான் முழுமையானவர் நிறைவானவர் அவர் நமக்கு யாண்டும் அருள் புரிவாராக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம்